ய மமாா வாக்ுத்தமோமிஷம் மாம்மைய ய உஷி சன் ஓம் சாந்தி ஏழு கண்டங்கள் வரை பிரம்மன் காரணம் என்பது பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம் சமஷ்டி பிரபஞ்சம் வியீரம் எல்லாவற்றுக்குமே இந்த சத்தினுடைய காரியமாகிய மூன்று பூதங்கள் தான் காரணம் பிரபஞ்சத்தில் இருக்கும் நுண்மையான அம்சங்களும் பருப்பொருளான அம்சங்களும் பருப்பொருள ஸ்தூலம் ஸ்தூலமான விஷயங்களும் சூக்ஷமான பொருள்களும் ஸ்தூலமான பொருள்களும் ஷரீரத்தில் இருக்கக்கூடிய எஷ்டி சரீரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தூலமான பொருள்களும் சூக்மமான மனம் உள்பட அனைத்துமே மூன்று பூதங்களால் ஆனது இந்த மூன்று பூதங்களும் சத்பிரமனிடமிருந்து தோன்றியிருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் மாயா காரியம் நாமரூபம் வாசாரம்பணம் நாமதேயம் விக்காரகா வாசாரம்பணம் நாமதேயம் வெறும் சொல் மாத்திரமான சொற்பிடிப்புக்குள்ள ஒரு பெயர் மட்டுமே உண்மையில் பொருள் என்பது சத்து மாத்திரமே இது புத்திக்கு மாத்திரம் விளங்கும் விவகாரத்தில் நாம நம்ம விவகாரத்தில் எத்தனையோ பேர சொல்லலாம் காரியங்களை சொல்லலாம் காலம் ஒரு காலம் வந்து என்னது வாச்சாரம்பணம் நாமதேயம் தேசகாங்கிறது என்னது வாசாரம்பணம் நாமதேயம் தேசகா காலஹா வஸ்து எந்த வஸ்துவா இருந்தாலும் அந்த வஸ்துங்கிறதும் எல்லாமே இந்த காலபதம் தேசபதம் வஸ்து பதம் எல்லாமே வாசாரம்பணம் நாமதேயம் ஆஹ அப்ப எது சத்தியம்னா சத்தியம்தான் சத்தியம் சத்தியம்தான் சத்தியம் அதனாலதான் அது சத்துங்கிறதுல இருந்து வந்து சத்தியம் சத்தா பாவகா சத்தியம் அப்படின்னா சொல்றது இருக்கு நான் சொல்லலை சத்தியம்ங்கிறது ரொம்ப பிரசித்தமான சப்தம் தைத்திரிய உபனிஷத்துல பார்க்கறோம் அனந்தம் சத்தியம் அப்படின்னு பார்க்கிறோம் அனந்தம் சத்தியம் ஆகையினால சதேவ சோம்யதம் அக்ர ஆசித் அந்த டெவலப்மெண்ட்டை மறந்துடக்கூடாது இன்னும் ஜீவஸ்வரூபத்தை பத்தி உபதேசிக்க போறது இது வரைக்கும் பேசினதெல்லாம் சாதாரணமாக நம்ம இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்துவோம் இனிமேல் இந்த தத்துவமசி மகா வாக்கியம் இதில் வரப்போகுது இதுலிருந்து தான் இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை எடுத்துன்னு இருக்கோம் நாம ஆகையினால இந்த தத்துவமசியில தத்துங்கிற பதத்துக்கு தான் இதுவரையினும் விளக்கம் பார்த்துருக்கிறோம் அடிப்படையாக ஒரு விஷயம் மனசில் ஓடிண்டே இருக்கணும் மறந்துடக்கூடாது எதனை கேட்டால் கேட்கப்படாததும் கேட்கப்பட்டதாக ஆகுமோ எதனை சிந்தித்தால் சிந்திக்கப்படாததும் சிந்திக்கப்பட்டதாக ஆகுமோ எதனை நன்கு தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நன்கு தெரிந்து கொண்டதாகுமோ அந்த ஞானம்தான் சத் ஞானம் அல்லது சத்வித்யா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் வித்யாரிண சுவாமிகள் பசுமாட்டுல பசுமாட்ட கோஸ்பரிச விரதம் ஒ அந்த விரதத்தில் இந்த பசுமாட்டோட வாழை தொட்டுட்டாலே பசுமாடு எல்லாத்தையும் இந்த சரீரம் முழுக்க தொட்டதா தான் அர்த்தம் இப்ப யாரோ ஒருத்தர் உங்களை தொட்ட என்ன தொட்டான் என்ன தொட்டுட்டான் அப்படிங்குறோம் என்ன தொட்டுட்டான் அப்படின்னு சொல்றோம் என்ன தொட்டான்னு சொன்னா என்னதான் தொட்டான் இந்த உடம்பு முழுக்க நான் இருக்கேன் என்னுடைய விரலை தொட்டாலும் என்ன தொட்டதா தான் அர்த்தம் என் கால தொட்டாலும் என்ன தொட்டதாத்தான் அர்த்தம் என் சரீரம் முழுக்க ஒன்னொன்னா தொடணும்னு அவசியம் இல்லை இன்ச்சு பை இன்ச்சா தொட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால ஒரு இடத்த தொட்டாலும் ஹோல் பாடியவே தொட்டதாத்தான் அர்த்தம் என்ன தொட்டது என்னைங்கிற அர்த்தம் ரொம்ப முக்கியம் சரீரத்தில் ஏதோ ஒரு அம்சத்தை தொட்டாலும் முழுக்க என்னையே தொட்டதாகும் ஒரு பகுதியை தொட்டால் தொடர்ந்து தொடப்பட்டதாகவே ஆகும் ஏதேனும் ஒரு பகுதியை தொட்டால் தொடாத பகுதிகளும் தொடப்பட்டதாகவே ஆகுமோ அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் ஏதேனும் ஒரு அம்சத்தை ஆராய்ந்தாலே எல்லா அம்சத்தையும் ஆராய்ந்ததாக ஆகும் கோஷ்பரிஷவத் பசுமாட்டினுடைய கோபுச்சஸ் பரிசவத் பசுமாட்டினுடைய வாழை தொட்டால் பசுமாடு முழுவதையும் தொட்டதாக ஆகும் ஒரு ஒரு நியாயம் சொல்லி இருக்க ஆக ஆதாரத்தை தெரிந்து கொண்டால் ஆதேயம் அனைத்தும் தெரிந்து கொண்டதாகும் ஆகினால இதை திரும்ப திரும்ப விசாரம் பண்ணி பண்ணி பல கோணங்களில் சொல்லி இருக்கிறார்கள் ஓரளவுக்கு அதை நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம் இதை மனசுல வைத்துக் கொண்டு உங்களுக்கு புரிய பதினஞ்சாம் அத்தியாயம் சொன்னேன் முதல்ல சொல்றார் அந்த பதினஞ்சாம் அத்தியாயத்துல உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அதே சமயம் விஷயங்கள் எப்படி சாஸ்திரங்கள் சொல்றதுங்கிறதையும் தெரிஞ்சின்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்றேன் சூரிய அனிவர்த்தன் தாம பரமம் மமா எங்க சூரியனும் சந்திரனும் நக்சத்திரங்களும் நத்பாசையே சூரிய அங்கு சூரியன் பிரகாஷிப்பதில்லை சந்திரனும் இல்லை அப்படிதானே சொல்றாரு பகவான் நசாங்கோ ந பாவக எத் கத் நிவர்த்தன் தத்ம பரமம் மம அதுவே என்னுடைய மேலான ஸ்வரூபம் அப்படி சொன்ன பகவான் என்ன சொல்றார் நான் தான் இந்த ஜீவனாக இருக்கேன் மமை வாம்சோ ஜீவனோ எப்படி டெவலப்மெண்ட் பாருங்க தத் தாம பரமம் மம மம தாம அதுக்கு நம்ம அத்வைதா அத்வைதவாதிகளாகிய நாம் அர்த்தம் சொல்றோம் மம ஸ்வரூபம் தத்தாமா என்னுடைய இருப்பிட தாமன்னா இருப்பிடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் தாமங்கிறதுக்கு நம்ம அர்த்தம் சொல்றோம் ஸ்வரூபம் அது என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது சூரியனோ நட்சத்திரங்களோ எதுவும் என்ன பிரகாசப்படுத்த முடியாது நசாங்கோ நாவகா எத் கத்வா ந நிவர்த்தன்தே எதனை அறிந்த பிறகு அறிந்த பிறகுன்னு போட்டுக்கணும் மறுபடியும் இந்த உலக விஷயத்தில் அனாத்ம விஷயத்தில் வர்றதில்லையோ அதுதான் பாவக ந பாசையே அது போக்கு வரவு அற்றது தத்தாம பரமம் மமாங்குற அப்புறம் என்ன சொல்றார் மமையவ அம்சா ஜீவலோக்கே ஜீவபூதா என்னுடைய அம்சம் மாதிரிங்கிற சங்கராஜர் அம்சா இவ அம்சா என்னுடைய அம்சந்தான் ஜீவலோகே ஜீவபூதா இருந்து என்ன பண்ணுறான்னா மன ஷஷ்டாணி இந்திரியாணி ஆறாவது இந்திரியம் மனசா அஞ்சு இந்திரியம் இருக்கு மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கரிஷதி அதை விவகாரம் பண்ணுறது மனையகா கரிஷதினோமீஸ் பதமேனோ ஜீவலோரீரம் தயாரி வாயு வாசைய இந்த சரீரத்துக்குள்ளோ உள்ள வரும்போதும் போகும்போதும் இதை தான் எடுத்துட்டு போயிடுறோம் ஷரீரம் எது அவாப்னோத்தி எச்ச உத்ராமதி ஈஸ்வர கிரகித்வைத்தானி செய்யாத்தி எதை இந்த சூட்ச சரீரத்தை எடுத்துண்டு யாரு இந்த ஈஸ்வரன் ஆகிய ஜீவன் வாயு கந்தானி வாசையா எப்படி வந்து காற்று வந்து மனத்தை எடுத்துறதோ அது மாதிரி அப்புறம் வந்து ஸ்ரோத்ரம் சக்ஷ்பர்சனஞ்ச ரசனம் கிராணமே வச்சா அதிஷ்டாய மனசாயம் விஷய நுபசேவத்தை உத்ரா காலையில் சொன்ன எல்லாம் ஜீவனை பத்தியே பேச பரமாத்மா தான் ஜீவாத்மாவா இருக்கா அப்புறம் வந்து இதழகொல்லித்து இது முயற்சி யோகி நஷ்டம் பசியந்தியாத்மன்யஸ்திதம் ஆத்மாவில இருக்கிற மனசுல இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை எதன்தோ யோகினஷ்னம் பஷியந்தி ஆத்மனி அவஸ்திதம் எத்தன்தோப்பி அகிருத்தாத்மான புண்ணியம் பண்ணலன்னா நல்ல தர்ம சம்ஸ்காரங்கள்லாம் இல்லைன்னா நீ பிரயத்தனம் பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியாதுங்கிற எதன்தோப்பி அகிருத்தாத்மான நைனம் பஷியந்தி அச்சேதா அவிவேக்கிகள் பிரயத்தனம் பண்ணினாலும் விவேக வைராக்கியத்தை சம்பாதிக்காம இதை தெரிஞ்சுக்க முடியாது புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிற அர்த்தம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு முறையா முயற்சி பண்ணா தெரிஞ்சுக்கலாம் முறையில்லாம முயற்சி பண்ணா தெரிஞ்சுக்க முடியாது அப்படி சொல்லி வச்சிருக்காங்க அப்புறம் உடனே பார்வோம் இது வரைக்கும் ஜீவனை பத்தி பேசிருக்கு அப்புறம் உடனே ஆரம்பிக்கிறார் யதாதித்ய கதம் தேஜஹா ஜெகத் பாச தேத்தியான் தெரியுன்னு சொல்லியிருக்கேன் எதாதித்யகதம் தேஜகா ஜெகத்பாசயத்தே கிலம் எச் சந்திரமசி யச் தத் தேஜோ வித்தி மாமகம் ந தத் பாசயத்தை நீங்க சூரியன் பிரகாசிப்பதில்லை சந்திரன் பிரகாசிப்பதில்லை அதெல்லாம் சொன்னவர் இவ என்ன சொல்றார் சூரியனிடத்தில் இருக்கும் ஒழியும் சந்திரனிடத்தில் இருக்கும் ஒழியும் எதாதித்யகதம் தேஜகா ஜெகத்பாசயத்தை கிலம் எச் சந்திரமசி யச் தத் தேஜோ வித்தி மாமகம் எல்லாத்தையும் நான் எல்லாம் அக்னி தத்துவமா சொல்லி விட்டார் சூரியன் சந்திரன் அக்னி இதுல எல்லாம் பிரகாச வஸ்துக்கள்ல நான் தான் இருக்கேன் நான் தான் அடுத்தது வரும் காமா விஷயச்ச பூதானி தாரயாமி அஹ மோஜசா நான் தான் பூமிக்குள்ள பூந்துக்கிறேன் தாரயாமி அஹம் ஓஜசா நான் வந்து போஷா நரிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த உடம்புக்கு சத்த கொடுக்க கூடிய இந்த ஓஷதிகளுக்குள்ள நான் தான் புகுந்திருக்கேன் பூமிக்குள்ள பூமின்னு அர்த்தம் காமா விஷ பூதானி தாரயாம்யம் ஓஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாக சோமோ பூத்வா ரசாத்மகா சூரியன்ல இருக்கிறதும் அந்த சூரிய ஒளி சந்திர ஒளியால பூமிக்குள்ள புகுந்து பூமியில உணவுப் பொருளை உற்பத்தி பண்றதும் நான் தான் பொருளா வர்றதும் நான் அடுத்த ஸ்லோகம் தான் அகம் வைஸ்வா நரோத்வா பிராணி நாம் தேகமாஷ் பிராணபான சமாயுக்தா சதுரம் எப்படி கனெக்ஷன் போகிறது பாருங்கடைய ஸ்வரூபம் அந்த ஈஸ்வரன் தான் ஜீவஸ்வரூபம் ஜீவனா இருக்கிற ஈஸ்வரன் அல்ல சரீரத்துக்குள்ளேயே தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் ஞான சக்ஷுஷா பசியந்தி விமூடாக நானு பசியந்தி அவர் தான் சூரியன் சந்திரன் அவர் தான் இந்த உணவை இதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் முடிச்சு விடுற சுருக்கமா சர்வசாக எல்லா சக்காரத்தை வந்து ஏவகாரம் ஆக்கிக்கலாம் தப்பே இல்லை சர்வம் வாக்கியம் சாவதாரணம்னா அதனால எல்லாத்தையும் என்ன பண்றதுன்னா சர்வசாஹம் ஹிருதி சந்நிவி ஞானம் அப்போகனஞ்ச வேதை சர்வைத்து வேதவிக்கணும் நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சு இருந்தாத்தான் என்ன சொல்றது சர்வாத்ம ஞானம் சர்வம் ஆத்மா ஏகா எல்லாம் ஒண்ணுதாங்கிற இந்த ஞானம் ஆக என்ன புரிஞ்சுண்டாலே எல்லாத்தையும் புரிஞ்சுன்றதாக ஆச்சு என்னை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் அறிந்து கொண்டு விட்டேன் என்ன சொல்றதுன்னா ஆத்மக் ஆத்மக் ஆத்மஜ் சர்வஜா என் ஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சனுட்டா நான் எல்லாத்தையும் எல்லாத்தினுடைய ஸ்வரூபத்தையும் தெரிந்து கொண்டவன் ஆகும் ஆத்மே சர்வஜா உபனிஷத்து என்ன பண்ண போறதுன்னா இப்ப தொம்பதத்தை சொல்ல போறது அசிபதத்தை சொல்ல போறது இதுவரைக்கும் பேசினதெல்லாம் தத்பதம் பிரம்மஸ்வரூபத்தை பத்தி பேசியிருக்கு ஜகத்காரணம் பிரம்ம ஜகத்காரணம் பிரம்ம காரியேஷு சர்வேஷு காரியேஷு என்னது அனுசியூதையா வர்த்தத்தை இது மகாநாராயண புருஷத்து ரொம்ப அழகா சொல்றது இந்த கட்டப்புட்டான்னு இருக்கு மகாநாராயண புருஷத்துக்கு ரொம்ப அழகா சொல்றது सर्वं देवा, देवा भूतंत दुभव्यमा इदंत दक्षरे எஸ் நம்ச விச்சிந்தேவியமா இடம் தரே பரமே வோமன் எத்தங்கிவீம்ஸேஜாஜிரே கவஜோவே பரமே பிராயண உபனிப்பு நம்ம தமிழ்ல இருக்கு திருவாச்சகம் இருக்கு தேவாரங்கள்லாம் இருக்கு ஒரு ஒரு சென்டென்ஸும் பெருசு பார்க்கணும் அது நல்லா இருக்கும் गर्भे सर्वं ேஜ ஜம்ஷி சமவிஷாச்சர்த்து அதிவிஷே தூத்தம் ததுபவிய மா இர பரமேமன் எம்ச்சி அர்த்தம் நூனித் தேஜசிராஜசாச்ச ம்து கவோஜி பரமே பிரசூத்த ஜகூதி தோய ஜீவிய சர்ஜூமியோஷீபுருஷாண் பசூகுபூத்தரா அரநீயசும் பராம்யன் மோந்தம் ஆனந்தமா இருக்குறதுக்கு ஆனந்தமா இருக்கு உங்களும் கே கனந்தமாக இருக்கும் நினைச்சு பெரிய சாப்டர் ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு மூணு பக்கமே வரும் இதுதான் முடிக்கிற போது எல்லா காயத்ரையும் சொல்லும் புருஷஸ்ய வித்மசிராட்சசிய மகாதேவசிய தன்னோர் பிரசோதஜாத் தத் புருஷாஜ வித் அதில் தான் வரும் இதெல்லாம் கடைசியில் இதெல்லாம் நிறைய மந்திரங்கள் ஸ்நான மந்திரங்கள் ஜப மந்திரங்கள் தேய்ச்சு மண்ணு தேய்ச்சு குடிக்கிறதுக்கு மந்திரங்கள் எல்லாம் வரும் அருகம்புல் எடுத்து தலையில வச்சு ஸ்நானம் பண்றதுக்குள்ள மந்திரங்கள் தூர்வாசூக்தம் மிருத்திகா சூக்தம் அகபர்ஷண சூக்தம் இப்படி வாழ் ரிஷிகள்லாம் வாழ்ந்திருக்கிறத கற்பனை பண்றதே ஆனந்தமா இருக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அந்த ரிஷிகளுடைய ஒரு வாழ்க்கைய இல்லாட்டி இதுக்கு இவ்வளவு பெருமை இருக்குமா இந்த தேசத்துக்கு விவேகானந்தர் ரொம்ப வர்ணிக்கிறார் அதிகாலையில் ரிஷிகள் எழுந்து கங்கை கரையிலும் யமுனை கரையிலும் ஓம் ஓம் ஓம் என்று உச்சரித்து அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து வழங்கினார்கள் விவேகானந்தர் சொல்றது நமக்கே இன்னும் பண்றது இப்ப இந்த சத்பர் எல்லாமே பரமேஸ்வரன் ருத்ரமெல்லாம் தானே சொல்றது எல்லா ருத்ரமெல்லாம் முழுக்க முழுக்க என்ன இந்த சர்வாத்ம பாவம் பறந்து விரிந்து அதனாலதான் நம்ம எல்லா எந்த சுவாமிய கும்பிட்டாலும் நம்ம ஒண்ணுன்னு நினைக்கிறோம் நம்ம அவங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்கிறது அல்லாவத்தவரு யாரும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டே இருக்கான் பரமபிதா வேற பரமபிதா அப்படின்னு சொல்லி அவர் அந்த பரமபிதா வேற நம்ம பரமபிதா வேற யாம் அதனாலதான் பாரதியார் சொன்னார் அந்த சொல்றோம் இல்லையா ஒரு வகத்தாலே உணர்ந்து உணராது தெரி வச்சுருக்கான் ஆக வந்து கடவுளுக்கு ஏது மதம் கடவுளுக்கு கிறிஸ்தவ மதம்னு இருக்கா இஸ்லாம் மதம்னு இருக்கா கடவுளுக்கு எந்த மதமும் இல்லை கடவுளுக்கு வந்து நான் வைஷ்ணவன் நான் வைஷ்ணவனுக்கு தனியாக விசேஷமாக பிளஸ் பண்றேன் வடகலைக்கு தனியாக பண்றேன் தென்கலைக்கு தனியாக பண்றேன் அப்படின்னா பண்ணுவார் அவர் சாதாரண சாதாரணமாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப விசேஷமாக திங்க் பண்ண வேண்டியதே இல்லை ஆனா அவங்க அது ஆஹா கிடையாவே கிடையாது அது வேற இது வேறதான் அந்த சாமி வேற இந்த சாமி வேற கோணமலை சாமி குடுமிமலை சாமி ஆஹா இப்ப என்ன பண்ண போறது உபனிஷத் சங்கராச்சாரியா சொல்றார் மனசு வரைக்கும் சொல்லி இருக்கு இந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை நன்கு உணர்த்துவதற்காக உபனிஷத் இந்த இனி ஜீவஸ்வரூபத்தை உபதேசிக்க போகிறது மன உபமாரவத்தம் துத்திராய ஆச்சிசு என்ன சொல்றாருனா மனதில் இருக்கக்கூடிய மனதை மனதை ஒடுக்கினால் விஷயங்களிலிருந்து விடுபட்ட விடுபட்டு நாம் என்ன பண்ணுறோம் அந்த பரதேவத்தின் இடத்துல போய் சேரும் பரதேவத்தைன்னா இங்கே சத்து சத் ஸ்வரூபத்தில் போகிறோம் அதை பற்றி விளக்க போகிறது உபனிஷத் இனி நிறைய திருஷ்டாந்தம் சொல்ல போறார் இனி ஒரு ஒரு கண்டமும் ஏகப்பட்ட திருஷ்டாந்தம் சொல்லி எப்படியாவது இந்த ஏக விஜான சர்வ விஜானத்தை புரிய வைக்க போறார் இப்போ விசாரம் என்ன நடக்க போகிறதுனா ஜீவஸ்வரூப விசாரம் நடக்க போகிறது இப்ப ஜீவஸ்வரூபம் என்னன்னு சொல்ல போறாருன்னா ஜீவஸ்வரூபம் தான் ஜீவஸ்வரூபம் உண்மையிலேயே பிரம்மஸ்வரூபம் சொல்ல போறார் அந்த பிரம்மன் தான் எல்லாமே சொல்ல போற ஆகவே ஜீவஸ்வரூபத்தை விளக்கி ஜீவ ஜீவனை பற்றி விளக்கி உயிரை பற்றிய உண்மையை விளக்க போனால் உயிர் என்னவாக இருக்கிறது சத் இருக்கிறது ஆகவே இந்த சத்து எல்லா சத்துமா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இது நம்ம நினைச்சுருக்கோம் நமக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கலாம் ஆனா ஸ்வேத கேதுவுக்கு சரியா புரியலேது அப்படியே போயிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன பண்றது அதுபடி இருக்கு நானும் ஒத்துக்கிறேன் வாஸ்தவம் தான் ஸ்வேதகேதுவுக்கு இன்னும் அவன் திரும்ப திரும்ப கேட்கிறான் சொல்லி கொடுக்கிறார் ஆக நிறைய திருஷ்டாந்தங்களை சொல்லி மனசுல அந்த ஏக விஜானேன சர்வ விஜ சர்வ விஜானத்தை உண்டு பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்றார் படிக்கலாம் மந்திரத்தை படிக்கலாம் இனிமே உதாலிஹி ஸ்வேதகே தும் புத்திரமுச்சிராந்தம் மே சோமிய விஜானிஹி पुरुषः स्वपितिनाम புஸ் நாச்ச ீகோேத்து स्वपितिनाम ீ த இந்த ம உறக்கத்தை பற்றி பேச போகிறது உறங்குதல் என்றால் என்ன என்று சொல்ல போகிறது உறங்குறான் ஒருவன் உறங்குகிறான் என்பதன் பொருள் என்ன அதைத்தான் விளக்கி சொல்லுகிறது மந்திரத்தை படிக்கலாம் பல விஷயங்கள் இதில் சொல்லப்படுகிறது நடுவில் உபநிஷத்து <boy> <Chall mistaken> பரம்பரையை சொல்ற ஒன்னும் சாதாரண பரம்பரை இல்லப்பா ரிஷி பரம்பரை இது முறையா வாழக்கூடிய ஒரு குடும்பம் இது அவர் என்ன பண்ணார் திடீர்னு நினைச்சுக்க கூடாது அதே தான் ஆகிய பையனிடத்தில் சொன்னார் மேல இதுவரை அவனுக்கு அந்த பகுதி புரிஞ்சு போயிடுதுன்னு சொல்லிவிட்டான் இந்த பிரபஞ்சமெல்லாம் ஒரே வஸ்துதான் அப்படிங்கிறது புரிஞ்சு நட்டேன்னு சொன்னான் அதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் எல்லாம் சொன்னார் தயிர கடைஞ்சா வெண்ண மேல வர்ற மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாம் மூணு பூதங்கிறத சொல்லி அன்னமயகுனஹா ஆப்போமய பிராணஹா தேஜோமயி வித் அப்புறம் அவனும் சொல்லிவிட்டான் தத்த விஜக்ய் விஜக்ஞ் இதி தெரிஞ்சு நட்டேன் தெரிஞ்சு நட்டேன் சரி கொஞ்சம் போயிட்டு திரும்ப வந்தான் அப்படி வச்சுப்போம் நம்ம அப்படி தான் சொல் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னும் முடியல பாடம் நான் தான் அது நம்ம தெளிவாக புரியணும் புரிஞ்சுக்கணும் அது எல்லாமே நான் தான்னு புரிஞ்சுக்கணும் உபநிஷத்துக்கு இப்போ சொல்றது புத்திரம் உவாச்சே சோம்ய மே ஸ்வப்னாந்தம் விஜானிஹி இவாச்சே சோம்ய அன்புக்குரியவனே இனிமையானவனே மகிழ்ச்சியை அளிப்பவனே மகனே மே என்னிடமிருந்து ஸ்வப்னாந்தம் விஜாநீகி ஸ்வப்னஸ்வரூபம் விஜானீகி என்னிடமிருந்து இந்த உறங்குதல் என்பதனுடைய தன்மையை விளக்குகிறேன் கேட்பாயாக உறக்கத்தின் தன்மையை விளக்குகிறேன் கேட்பாயாக ம்னம் வார்த்தக்கு இம் இல்லை இங்க ஸ்வப்னாந்தம்னா சுசுக்தி ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபம் போட்டுனாந்தம்னு சொன்னா கனவின் முடிவுன்னு அர்த்தம் அப்படி ஒரு அர்த்தம் போடலாம் கனவின் முடிவு கனவு முடிஞ்ச தூக்கத்துக்கு போயிட்டு தான் ஒரு கனவுலேருந்து டைரெக்டாக எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம கொஞ்சம் தூங்கி தான் எந்திரிப்போமா அப்படி இருக்கு தூங்குறபோது தானே கனவு வர்றது இல்லை கனவு எடையில் வந்துட்டு போயிடுறது அதில் இந்த இடத்துல ஸ்வப்னாந்தங்கிற சப்தத்துக்கு சுசுப்தி ஸ்வரூபம் அப்படின்னு போனோம் இங்கே ஒன்று பண்ண அவர் சுசுப்தி அனுபவத்தை பற்றி விளக்க போகிறார் சுசுப்தி சப்தத்துக்கு அர்த்தம் சொல்ல போகிறார் அந்த சுசுப்திங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணலை ஸ்வபித்தின்னு யூஸ் பண்ற இல்லை உறங்குகிறான் ஸ்வபித்தி அகம் ஸ்வபி மீ அப்படின்னா நான் தூங்குகிறேன் எப்படி சொல்றதுன்னு தெரியலது பரவாயில்ல ஸ்வபி மீனா தூங்க போறேன்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் தூங்கின்றே ஒருத்தன் நான் தூங்குகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி சொன்ன அவன் தூங்கலேருந்தான் அர்த்தம் முழிச்சுன்னு இருக்கான் தான் அர்த்தம் கொஞ்சம் கவனமா கேடுப்பாங்க என்னதுன்னா மறுபடியும் டீச்சிங் ஸ்டார்ட் ஆயிடுத்து நிக்கல ரொம்ப ஆச்சரியம் இன்னும் நல்லா சொல்லி கொடுக்கிறார் யாரு உத்தாலகர் ஆச்சரியம் மறுபடியும் பாடம் நடக்கிறது டிவி பார்க்க போகல மறுபடியும் பாடம் நடக்கிறது நியூஸ் பேப்பரோ அரட்டையோ ஒன்றும் கிடையாது திரும்பவும் பாட ஆரம்பிச்சு ஆச்சரியம் இல்லை உத்தாரம் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் விதானிஹி இல் ஸ்டாப் வச்சு அப்புறம் இவர் சொல்கிறார் எத்த ஏதுருஷி நாம ததா சதாசம்போ பவதி திரும்புல்ல நே இல்ல உட்காந்து என்ன நினைச்சேன் படிச்சுட்டு இருக்கலாம் பேச விட்டுருக்கேன் எத்த ஏதா எத்தனை போட்டுக்கணும் ஏன்னா வர்றதுங்க சொல்லி இருக்கேன் அர்த்தம் காரிய கரண சோடசகல சோமிய புருஷகா சொன்னேன் அதை ஞாபகம் வச்சுங்க புருஷகான்னா ஜீவகான்னு அர்த்தம் ஆணு பெண்ணுலாம் நினைக்க கூடாது பெண்ணுக்குள்ள இருக்கிறதும் ஜீந்தான் ஆணுக்குள்ள இருக்கிறதும் ஆண் பெண்ணுங்கிற கிடையாது கிடையாது அர்த்தம் புரி ந உடம்பு புரி நரீரே புருஷா புரி சேத்தி புருஷ பூர்ணா புராணா பூரையதிஷ் சகசிரஷா புருஷ அதான் விஷ்ணுவுக்கு பேர் புருஷோத்தமன் உத்தம புருஷா அங்கே படிச்சிருக்கோமே க்ஷரப்புஷா அதுவும் பயந்த அத்தியாயந்தான் ஷ அருஷோத்த உப்டாநோ மகேஸ்வர்த்தா தேகேஸ் பரஞ்சம் இருந்த என்ஜாய் பண்ணலாம் கீத எப்படி மனசு கூட ஓடு இருக்கு அ புருஷாம உறங்குகிறான் என்று சொல்லும் பொழுது உறங்குகிறான் ஸ்வபித்தி இந்த ஜீவன் உறங்குகிறான் நாம உறங்குகிறான் என்று சொல்லும் பொழுது ததா அப்பொழுது சதா சம்பதி அந்த சத்தோட நல்ல இணைஞ்சுட்டான்னு அர்த்தம் இது புரியறதுக்காக சொல்லியிருக்கு அப்ப சத்த விட்டு பிரியனா இணையனான்னு கிடையாது சத்த விட்டு பிரியறதுக்காக சொல்றது சதேவ சோமிய இதம் அக்ரசித்து சொல்லி இருக்கு இல்லையா அந்த சதா சத்தோட திருத்தியா பக்தி அது சதா சம்பவ அந்த சத்தோட அவன் வந்து சம்பக சம்பான் என்று சொல்லும் பொழுது இந்த ஜீவன் சத்தோடு இணைந்திருக்கிறான் என்று பொருள் சத்தோடு மட்டுமே இணைந்திருக்கிறான் அந்த நேரத்தில் மனசோட இணைஞ்சிருக்கல உடம்போட இணைஞ்சிருக்கல உலகத்தோட இளைஞருக்குல மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் இதோட சம்பந்தப்படவே இல்லை சம்பந்தப்பட்ட கிளாஸ்ல தூங்கலாமான்னு கேட்டுடாங்க அப்ப நாங்கள்லாம் என்ன பண்றோம்னா சத்சம்பத்தில இருக்கோம் நாங்களாம் இது படிக்கிற போது அப்படிதான் சொல்லிப்போம் அடிக்கடி இந்த உடிக்கிற காலத்துல அப்படி சொல்லுவோம் என்னன்னா கொஞ்ச நேர சத் சம்பத்திக்கு போயிட்டு வரேன் சத் சம்பத்திங்கிறது படிச்சதுனால அந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிது சத் சம்பத்தி போறேன்னு தூங்க போறேன்னு அர்த்தம் சத் சம்பி அந்த சத்தோட சம்பன்னா இணைஞ்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம் சம்பதி என்ன அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இது சதா சம்பவ ஒடுங்கி இருக்கிறார் இந்த கிராம இதை மாத்தி சொல்றது முதல்ல கிரியாபதம் இப்ப வந்து மாத்தி சொல்றது தன்னில் ஒடுங்கடுங்கடுங்க இருப்பதும் ஒடுங்கி இருப்பதும் புரியுதா எனவே ஏனம் ஏனம்னா யாரு இவனை ஏனம் இவனை இந்த ஜீவனை இந்த புருஷனை என்ன புருஷனை இந்த ஜீாத்மாவைக்ஷதே இவன் உறங்குகிறான் என்று சொல்லுகிறார்கள் இவன் தன்னில் ஒடுங்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் இத்தியாசத்தை உறங்குகிறான் என்று சொல்லுகிறார்கள் தன்னில் ஒடுங்கியிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் ஜீவன் எங்கேயோ போய் ஒடுங்கிறது இல்லை தண்ணில் தான் ஒடுங்கி விடுகிறான் ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னில் தான் ஒடுங்கி விடுகிறான் இது ஒரு விஷயம் இனி அடுத்ததுல பார்க்க இது வந்து ஒரு பாடம் உன்னுடைய உறக்கத்தை நீ ஆராய்ச்சி பண்ணிப்பார் உறக்கத்தில் நீ எங்கிருக்கிறாய் என்றால் நீ அப்பொழுது இருப்பு மாத்திரத்தில் இருக்கிறாய் உன்னில் நீ ஒிருக்கிறாய் உன்னுடைய இருப்பில் மாத்திரம் இருக்கிறாய் இருப்பாக மாத்திரமே நீ இருக்கிறாய் அதனால சன் மாத்திரா அதேதான் இன்னும் சொல்ற ஸ்வகும்ஹி அபீதோ பவதி அடுத்த மந்திரம் படிக்கலாம் சூத்தே பிரிம் திஷம் பதி அந் ஆயத்தனா உபயோ சோமிய தன்மன ிம் பயத்தனம பிரணமேவிரய பிரணபனும் சோமிய மனிதி சயாசூரே பிரப उपश्रयते, खलु तन्मनो दिशं दिशं அயிறனமேயு சோமிய தன்மனோதி அந்யமல ய பிராணபந்த மனிதி இன்னும் மேலும் திருஷ்டாந்தங்களை சொல்லி கடைசியில் அதை விளக்கி சொல்லுவார் நம்ம அது வரைக்கும் பொறுமையா ஒரு ஒரு மந்திரத்தோட அர்த்தத்தை பார்த்துன்னு வருவோம் இப்ப என்ன பார்த்துருக்கோம் நாம உறங்குறத பத்தி பார்த்திருக்கோம் ஜீவனுடைய உறக்கத்தை ஆராய்ச்சி செய்தால் ஜீவன் உறங்குகிறான் என்று சொல்லும் பொழுது அவன் பரம்பொருளோடு இணைந்திருக்கிறான் சத்தோட சேர்ந்திருக்கான் சத்தோட சேர்ந்திருக்கான் சொல்லுகிறார்கள் அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு தன்னில் ஒடுங்குகிறான் இது என்ன பண்றார் இந்த ஐக்கியத்தை இங்கிருந்தே மனசுல வச்சுன்னு போப்புற ஆக பரம்பொருளோடு ஒடங்குதலும் தன்னில் ஒடுங்குவதும் வேறு அல்ல பரம்பொருளே ஜீவகாயேவ வேறில்லை சதா சிவகோ தேவாலய சொல்லுவோம் அதே அர்த்தத்துல இங்க சொல் இங்க பார்ப்போம் இந்த மந்திரத்தை சஹா சஹா யசா சக்குனி சக்குனி நம்ம சக்குனி இல்ல சக்குனால எல்லாருக்கும் மாமா அவர் கிடையாது இந்த இடத்துல சக்குனிகின்னு சொன்னா பறவைன்னு அர்த்தம் பறவைக்கு தான் சக்குனிகின்னு பேர் இருந்து வந்துதான் சக்குனம் சக்குனம்ங்கிறது இந்த பறவைகளுடைய போக்குவரம் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க சக்குனம் எல்லாம் நிமித்தங்களை கண்டுபிடிக்கிறது சாஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் பக்ஷிகளுடைய பக்சளுடைய நிலையை வச்சு அதை ஒரு நிமித்தமாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி பாக்கிறேன் சக்குன சாஸ்திரம் காக்கா இடம் போச்சா வலம் போச்சா இப்படி போச்சா பூனை குறுக்க போச்சா இதெல்லாம் சொல்றவங்க பறவை இல்லை இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி தான் வந்தது ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒரு கைத்தை போட்டு கட்டி விட்டுருக்காங்க கையத்தில் கட்டி பய ஒரு பறவையோட காலில் கையத்தை கட்டி விட்டுருக்காங்க அது எவ்வளோ தூரத்துக்கு போக முடியும் கொஞ்சம் தூரத்துக்கு தான் போகும் இப்படி போகும் அப்படி போகும் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணணும் எங்கேயுமே பறக்க முடியாது அதை சுற்றி வர எங்கேயும் போகிறதுக்கே இடம் இல்லைன்னு வச்சுக்கோ திரும்ப என்ன பண்ணும் கட்டின இடத்துக்கே வந்துடும் இது திருஷ்டாந்தம் யசாசக்குனி சூத்ரேன பிரபத்தா சூத்ரேனா நூலால்னு அர்த்தம் பிரபத்தான்னா பிரகர்ஷேன பத்தா ஏன்னா அப்படி பண்றாங்களோ தெரியலமா எல்லா வீடுகளையும் இந்த பறவைகள் எல்லாம் கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு பார்க்கறதுல ஒரு ஆனந்தம் மீனை தொட்டிக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க எனக்கு எதுவும் பண்ணுவதெல்லாம் நாங்கள்லாம் சன்னியாசிகள் அதனால இப்படி தோன்றது எதுவே யோசிக்க வேண்டியிருக்கு நிறைய இதெல்லாம் வீட்டிலேயே தொட்டிக்குள்ள மீனை போட்டு அதை பார்த்தா நல்லது வேற வாஸ்து சாஸ்திரத்தில் அது நல்லதுன்னு வேற சொல்லி வச்சிருக்காங்க எந்த வா எந்த புத்தகத்தில் எழுதியிருக்குன்னு எனக்கும் தெரியல அதில் வீட்டுக்குள்ளே மீன் தொட்டி வைங்க அதில் மீனை போடுங்க கலர் கலர் மீனை வாங்கி போடுங்கோ அப்புறம் அதுக்கு தின போடணும் அப்புறம் நாய் வச்சுங்கோ மீன் வச்சுங்கோ மனுஷாவ தவிர யாரோ வேணாலும் வச்சுங்கோ அந்த கிளியை கூண்டில் போட்டு வச்சுக்கிறது இதெல்லாம் நிறைய இருக்குது ஒரு அது உதாரணம் சொல்றாரு அப்படி அந்த கட்டுறதுங்கிறது ஒன்று இருக்குன்னு தெரியறது சூத்ரேன பிரபந்தா சக்குனிஹி திசம் திசம் பதித்வா திசைகள் தோறும் பதித்வான்னா என்ன பதித்வானா விழுந்துன்னு அர்த்தம் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் பறந்து பறந்து பார்க்கறது அதுக்கு ஒன்று இடம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு அவை எங்கேயா ஒரு இடத்துல தங்குறதுக்கு சௌகரியமா இடம் கிடைக்க மாட்டேங்குது திசம் திசம் பதித்வா அந்ய ஆயத்தனம் அலத்வா அந்நா வேற எங்கேயும் இடம் கிடைக்க மாட்டேங்குது ஆயத்தனம்னா இருப்பிடம் கோயில சொல்றாங்க எத்தனை தினம் சொல்றாங்க அப்புறம் வந்து என்ன வருஷம் வரும் புஷ்பவான் பிரஜாவாக பசுமான் பவதி பிரஜாவான் பவதி பசுமான் பவத்தி நல்லா பணம் கிடைக்கும் குழந்தைங்கலாம் கிடைக்கும் இப்போ ஆயத்தனம்னு சொன்னா இருப்பிடம்னு அர்த்தம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த உடம்பே ஒரு ஆயத்தனம்னு சொல்கிறோம் ஸ்லோகம் இருக்கு ஆத்மபோதத்தில் இப்ப தத்துவபோதிலேயே படிக்கிறோமே யம் சுகதுக்காதினம் ஜாயம் அி ஜத்தை சொல் இந்த உடம்பே ஆயத்தனம் உயிரினுடைய ஆயத்தனமாய் இருப்பது என்னது இந்த உடம்பு உயிர் இன்பத்துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு சுகதுக்க போக சாதனம் சூக்ம சரீரம் சுகதுக்க போக ஆயத்தனம் சூல சரீரம் ஆயத்தனம் அலப்துவா அதுக்கு கிடைக்கலயா இப்படியே போக விடாம பண்றதுக்காக கொஞ்சம் என்ன பண்றது பந்தனமேவ உபசிரயத்தே தான் எதுல கட்டுப்பட்டுருக்கோ அங்கே வந்துடுறது சரி கட்டுன எடுத்துக்கிட்டே அதுகிட்டே வந்து உட்கார்ந்து எங்க இருந்து கட்டி போட்டிருக்கோ அந்த கட்டுலயே உட்கார்ந்து ஏவமேவ் சோம்ய சோம்ய வழக்கமாக ஏற்கனவே சொல்லி பதினாறு சக்தியை உடைய மனசு அன்னோபசித்தம் அன்னத்தினால காப்பாற்றப்படுகிற இந்த மனசு என்ன அதோடு இந்த ஜீவாத்மா என்ன பண்றதுன்னா திசம் திசம் பத்தி வந்து பிரபத்தான போடல இங்க வந்து இது வந்து இது எதுல கட்டி போட்டு சொல்லலை ஆனா இங்க சொல்ல போறது உபரிஷம் சொல்ல போறது பிராணனோட கட்டி போட்டிருக்கான் இந்த மனசு பிராணனோட கட்டி போட்டிருக்கான் இந்த மனசு என்ன பண்றதுன்னா மனசுனா என்ன ஜீவன் மனசோட மனசுல வியாபிச்சிருக்கிற இந்த ஜீவாத்மாவானவன் மனசுங்கிற கருவியோட இருக்கிற இந்த ஜீவாத்மாவானவன் மனசில் பிரதிபிம்பிக்கிற சிதாபாசனாகிய இந்த ஜீவாத்மாவானவன் என்ன பண்றான் எளியில வெளியில விவகாரங்கள்னா நிறைய பண்றான் எல்லா விவகாரம் பண்ணி என்னன்னா எங்கேயுமே சாந்தி கிடைக்கிறதான் எங்கேயும் சாந்தி கிடைக்கல ஆசிரமத்துக்கு வந்து கூட ஆசிரமத்துக்கு வந்து கூட சாந்தி கிடைக்கல என்ன பண்றதுன்னா தூங்குனா வேணா இன்னொரு மூணு வடைய சாப்பிட்டு பொங்கலையும் சாப்பிட்டு அப்படியே தியானம் பண்ற மாதிரி தூஞ்சுடு அப்ப என்ன ஸ்வபீத்தோ பவதி அபீத்தோ பவதி நல்லா இது பண்ண சாந்தி எங்கேயும் போய் இந்த பறவை எங்கெல்லாமோ சுத்தி சாந்தி கிடைக்காம என்ன பண்றது அடைகிறான் இல்லாத இடம் தேடி ஜாகிரதையா புரிஞ்சுங்க தூங்கினா சௌரியமா இருக்கு சொல்லிட்டேன்னு ஓஹோ இது முதலே சொல்ல கூடாது வராம அங்கேயே கடையிலிருந்து சாப்பிட்டுமதி ஆத்ம திருப்தியேவ சந்துஷ்டம் ந வித்தியோந்த சுகோந்தராம ஜோய சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோ எல்லாம் ஞாபகம் வாழ்ந்துட்டே இருக்கோம் சொல்றாங்க இல்லையா படகு நீரில் இருக்கலாம் நீர் படகுக்குள் வரக்கூடாது அதே மாதிரி நீ உலகத்தில் இருக்கலாம் ஆனா உலகம் வரக்கூடாது இந்த சிந்தனையே வேறு நான் பார்த்துட்டே இருப்பேன் எல்லாம் விவகாரம் பண்ணுவேன் இவ்வளவு எனக்கு கிருஷ்ணன் சொல்லணும் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஸ்ரன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலப்பன் திசு கிருண் உன்மிஷன் நிமிஷன் இத்தனை சொல்றார் பதிமூணு சொல்றார் இத்தனை காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் என்னன்னா நைவ கிஞ்சித் கருவமீதி யுத்தோ மன்னேத தத்துவம் அதை தான் இங்க ரொம்ப வேற விதமா சொல்றது உபநேஷன் அல்ல இது என்ன இருக்குன்னு மனசு இங்கேயும் சுத்தர் தான் அங்கெங்கும் போயி திசம் திசம் பதித்வா இந்த ஜீவன் என்ன பண்றான்னா நமக்கு இந்த ஒரு மரத்தில் இரு பறவைகள் ஞாபகம் இருக்கணும் ஒரு பறவை பேசாம உட்கார்ந்து இருக்கு இன்னொரு பறவை என்ன பண்றது அங்க போறது என்னது இன்னொன்னு இருக்கு சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னஹா அந்த வார்த்தை தான் இங்க படிக்கணும் சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னா அநீஷயா சோசதி முஹியமான எல்லாம் உபரிஷத் மந்திரம் தான் ஜுஷ்டம் மகிமான எல்லா மந்திரத்தையும் நினைச்சு பாருங்க தெரியும் மனசோட சேர்ந்து அங்கே திசம் திசம்னா ஊர் ஊரா அமெரிக்கா போறான் ரஷ்யா போறான் ஜப்பான் போறான் இங்க போய் பாக்குறான் தேவலோகம் போறான் ஊர்தங்கம் கச்சந்தி மத்தியே என்ன பண்ண அந்நயம் அலத்வா எயுமே இருக்கிறதுக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது அங்கே போனா இங்க போனா அதை பார்த்தா படத்தை சம்பாதிச்சு பார்த்தா கல்யாணத்தை பண்ணி பார்த்தான் குடும்பத்தை நடத்தி பார்த்தா பெரிய கம்பெனியை நடத்தி பார்த்தா இல்லை எல்லாம் செஞ்சு பார்த்தான் யாகமெல்லாம் பண்ணி தேவலோகத்துக்கு போய் பார்த்தான் எங்கெல்லாமோ என்னமோ பண்ணி பார்த்தான் கடைசியில் பார்த்தா என்னென்னா கூடிய நெஞ்சத்து கோயிலாய்கொள்வனை நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடித்திருந்து கோயில் கோயிலா போய் என்னாச்சு கடைசியில் எனக்குள்ளேயே அந்த உண்மை இருக்குன்னு புரிஞ்சின்றேன் தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடுனா திருமாலும் நான்முகனும் தேடி திருடுனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டே அந்த அர்த்தத்தில் தான் இதழகா சொல்றது விஷயத்தை திசம் திசம் பதித்துவா அந்நற்ற ஆயத்தனம் அலப்துவா பிராணமேவ உபஸ்ரயத்தை பிராணபந்தனும் கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி வச்சுன்னு போறாரு பிராணமேவ உபசிரயத்தை பிராணனையே வந்து சேர்றது இந்த பிராண சப்தத்தை எல்லாம் ரொம்ப விசாரம் பண்ணிருக்கு பிரம்மசூத்திரம் இந்த இடத்துல பிராணன்னா என்ன அர்த்தம் இந்த பிராணனுங்கிறது வந்து முக்கிய பிராணனா இந்த பிராணனா இல்ல பிரம்மனா வந்து அப்படின்னு எல்லாம் விசாரம் பண்ணி இருக்கிறார்கள் மன இத்தி ததுபலக்ஷிதோ ஜீவகா பிராணம் சொல்லப்படுற சத்து பிரம்ம்தான் ஆக இந்த பிராணம்னா இந்த இடத்துல என்னது பிராணன வாங்கக்கூடாது பிராணம்னு சொன்னா பிராண்கிறது இங்க வந்து பிராணசிய பிராணஹா எங்க இருக்கு அந்த பிராணன் இங்க பிராணனுக்கு பிராணம் அதான் உயிருக்கு இந்த இடத்துல வந்து மனசுன்னு சொன்னா ஜீவன் அர்த்தம் பிராணன்னு சொன்னா சத்பிர அப்படியே இங்க வந்து அடங்கி விடலாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்பவுமே நம்ம நம்முடைய ஸ்வரூபத்தை விட்டு விலை தன்னை மறந்து உலக விஷயங்கள்ல மூழ்கிடப்படாது ஆனந்தத்துக்கு வெளியில சோர்ஸே கிடையாது ஆனந்தம் எங்கிட்டயே இருக்கு பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் இருக்கு அகமேவ ஆனந்தா ஆனந்தத்தை தேடி அங்கும் இங்கும் நான் அலைய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் பார்த்தாச்சு சுவாமி பண்ணாத சம்பாதிக்காத பணம் இல்லை அனுபவிக்காத சுகம் இல்லை பண்ணாத பூஜை இல்லை படிக்காத உபரிஷத்தில் எல்லாம் கடைசியில் என்னாச்சு நாம் பேசாமல் என்னதுன்னா நாத்திவாதி பவத்தே மௌனி பவத்தே விஷயம் புரிஞ்சுடுத்து பேசாம என்னது என்னது இந்த வார்த்தை என்ன சொன்னோன்னு சித்தம் மெளனம் செயல் வாக்கு எல்லாம் மௌனம்னு சொன்னோம் இல்லையா மனசு தானாவே அடங்கி எடுத்து எப்படி இந்த பறவை அங்கங்கேயும் பார்த்துட்டு பேசாம அடங்கி ஒடுங்கி பேசாம அது கட்டி இருக்கிற கூட்டுக்குள்ளேயே பேசாம இருந்துக்கோ இருந்துக்கிறதோ அது மாதிரி நானும் அங்கங்கெல்லாம் பார்த்தேன் சுவாமி எல்லாம் கடைசியில் என்ன புரிஞ்சுதுன்னா ஆனந்தத்தை நான் தேட வேண்டாம் அதுவே நான் நிறைவே நான் நான் நிறைவை தேட வேண்டிய அவசியம் இல்லை நிறைவை தேடுவது அறியாமையின் விளைவாகிய குறை ஆகவே இந்த குறையை நீக்க வேண்டுமானால் அறியாமை நீக்க வேண்டும் அறியாமையை நீக்க வேண்டுமானால் இந்த உபனிஷத்தை படிக்க வேண்டும் ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் சொல்கிறார் வரும் சிம்பிள் எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணன்ஸ் இந்த உதாரணம் சொல்லியிருக்கார் எதோ ஒரு கப்பலில் இதுக்கு ஒரு கதை சொல்லணும்னா கொஞ்சம் இதெல்லாம் சொல்லணும் ராத்திரி அந்த கடற்கரையில் ஒரு பெரிய கப்பல் இருந்தது அந்த கப்பலில் வந்து ஏதோ ஒரு பறவை அங்கே மேலே போய் படுத்து கொடுத்து காலமுறை பார்த்தா நடுக்கடலில் இந்த பறவை பார்த்தா எங்கே பொருத்த இல்லை ஒன்றும் மரத்தையும் காணும் காணோம் செடியை காணும் ஒன்றும் காணும் இதுவும் ராத்திரி அதில் தூக்கி போயிடுச்சு அப்புறம் பார்த்தா காலை அந்த கப்பலை கிளம்பின்னு போய்டோம் நடுக்கடலில் இருக்குது சுத்தி சு பாக்குறது இப்படி கொஞ்ச தூரம் பறந்து பார்த்தது இப்படி பார்த்தது கடைசியில் என்ன பண்ணுறது கப்பலே ஜெதி கக்கா கப்பலே ஜெதின் பழி இதுல வந்து அப்புறம் என்னைக்கு போய் சமுதிரத்துக்கு அது போய் சேர்ந்ததோ தெரியாது கரைக்கு என்னைக்கு போய் சேர்ந்ததோ தெரியாது அது மாதிரி நம்மளும் இங்கெல்லாம் சுத்தி கடைசியில உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழி ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதி அகண்ட வடிவாய் அது வேற பாட்டு ஓங்கி நிறைந்தது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடல் ஆகும் ஒன்று உள்ளதும் இல்லதுமாய் ஒற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டது எல்லாம் தள் என சொல்லி ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார் தோடி சொல்லலாம் ஏதோ ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது வரிசையா வரல பரவாயில்ல இந்த அளவுக்கு ஆஹா இந்த உரங்கிறதுங்கிறது ஒடுங்கி இருக்கான் இப்போ அப்படித்தான் தன்னிற்கு எங்க கொண்டு வர இத்த நேரம் வெளியில இருக்கிற விஷயத்தெல்லாம் விசாரம் சொன்னார் சூட்சத்தை ஆப்ஜெக்டா இருக்கிறத விசாரம் பண்ண சொன்னார் இப்ப சப்ஜெக்டே விசாரம் பண்ண இத்தனை நேரம் ஆப்ஜெக்ட் முழுக்க இருக்கிறது சத்பிரம்மன் இப்ப சப்ஜெக்ட் முழுக்க முழுக்க சத்பிரம்மன் தான் சொல்லிட்டு இருக்கார் அடுத்த கிளாஸ்ல விளக்கமா பார்ப்போம் ஓ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிமே மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷாஷா ஹரி ஓம் ஆதிகுருநாஸ்வாமிஜி